அனைவருக்கும் வணக்கம் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றிணை பொதறிவு குயல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா இரண்டு உலக தொலைக்காட்சி தொடர்பு தினம் மே பதினேழாம் தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் அமைந்துள்ளது இனி இன்றைய நற்றிணைப் புதறிவு குவியலுக்கான கேள்விகள் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது இரண்டு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கள் எந்த ஆண்டு செவிலியர் பள்ளியைத் தொடங்கினார் மூன்று நன்மங்கலம் வனப்பகுதி எங்குள்ளது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணைப் புதறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி